நிணைய நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது அவரைக்காய் வறுத்து அரைச்ச கறி செய்ய தேவையான பொருட்கள் அவரைக்காய் கால் கிலோ கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூணு கருவேப்பிலை சிறிதளவு வெங்காயம் ஒரு எண்ணெய் மூணு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி தழி சிறிதளவு தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம அவரக்காவை பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் வெங்காயத்தையும் பொடியை கட் பண்ணி வச்சுருவோம் கொத்தமல்லி தழையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சி வச்சிருவோம் சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் கொத்தமல்லித்தழை தேங்காய் துருவல் இந்த அஞ்சு பொருளையும் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சலாம் ஷவ பற்ற வச்சுக்கலாம் ஓனல் வச்சிருவோம் ஓனல் குழஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் குழஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுடுவோம் உளுத்தம்பருப்பூ போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் காஞ்சி மிருங்கா கிள்ளி போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் கொ கொஞ்சம் தான் கருவேப்பில போட்டுவிடுவோம் கருவேப்பில போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதோ அவருக்கு அவை போட்டு நல்லா வதக்குவோம் அந்த எண்ணெயில நல்லா வதக்கணும் ராஸ் மெல்லாம் போக மஞ்சள் படி உப்பு கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுவோம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் தண்ணி விட்டு அந்த பொருள் எல்லாம் அந்த சோம்பு சீரகம் பச்சை கொத்தமல்லி தேங்காய் கலந்து அதை அரைச்சில் கொட்டி அவருக்கு கொட்டி நல்லா கலந்து ஒரு நல்லா வேக விடுவோம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ராஸ் மெல் போன உடனே நல்லா வெந்துட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அவரை காய் வறுத்து அரைச்சக்கரை தயார் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்